குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குருசாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மீ ஸ்ரீ குரவே நம மையன்பர்களே கற்பவை கற்போம் என்கிற தலைப்பிலே சில காலங்கள் ஸ்ரீமத் பகவத்கீதையில் உள்ள ஸ்லோகங்களுக்கெல்லாம் நாம் அர்த்தம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஸ்ரீமத் பகவத்கீதையை நிறைவு செய்த பிறகு இந்த கற்பவை கற்போம் என்ற வாட்ஸ்அப் மெசேஜிலே பங்கு கொண்ட பலர் பல்வேறு வகையான சாஸ்திரங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையிலே நான் இப்பொழுது ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லலாம் என்று பகவானையும் சத்குருநாதரையும் பிரார்த்தனை செய்து கொண்டு தொடங்க இருக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களையெல்லாம் மனமாற சொல்லுகிறேன் ஸ்ரீமத் பாகவதம் வேதவியாச மகரிஷியினால் இயற்றப்பட்டது என்று நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் பகவான் வேதவியாசர்தான் இதை இயற்றியதாக பலராலும் நம்பப்படுகிறது ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் பகவானுடைய மகிமையையும் விசேஷமாக பகவானிடத்திலே பக்தி செய்த பெரியோர்களுடைய பிரபாவத்தையும் விசேஷமாக சொல்லுகிறது ஸ்லோகங்கள் வாயிலாகவே நாம் அதனுடைய அருமை பெருமைகளை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் என்று கருதி முதல் ஸ்லோகத்தை இன்று தொடங்குகிறேன் இடையிடையே ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய அருமை பெருமைகளையெல்லாம் நாம் சிந்திப்போம் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய தியான ஸ்லோகங்கள் அதை முதலிலே சொல்லப் போகிறேன் பிறகு ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய பதினோராவது ஸ்கந்தத்தின் முதல் ஸ்லோகத்தை படித்து அதுக்கு அர்த்தம் சொல்லலாம் என்று நினைத்திருக்கிறேன் முதலில் ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கும் பொழுது சொல்லக்கூடிய சம்பிரதாயமான தியான ஸ்லோகங்களை சொல்லி அதற்கு அர்த்தம் சொல்ல முற்படுகிறேன் தியான ஸ்லோகங்களிலே முதல் ஸ்லோகம் இது சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதிகேதவே தாபத்ரயவிநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஹா ஸ்ரீகிருஷ்ணருக்கு நமஸ்காரத்தை நாம் எல்லோரும் சொல்லுகிறோம் வயம் சர்வே நுமஹா நாம் எல்லோரும் வணங்குவோம் யாரை கிருஷ்ணரை வணங்குவோம் கிருஷ்ணருக்கு நம் அனைவருடைய நமஸ்காரங்கள் உரித்தாகட்டும் என்பது கருத்து கிருஷ்ணன் சொன்ன கருப்பு நிறமானவன் என்பது ஒரு பொருள் நம்முடைய உள்ளத்தையெல்லாம் பண்படுத்துகின்றவன் பக்குவப்படுத்துகின்றவன் என்பது மற்றொரு பொருள் ஆனந்தமாக இருப்பதால் எல்லா செயல்களையும் லீலையாக விளையாட்டாக செய்து குழல் நம்மை ஆனந்தப்படுத்துகின்றவன் என்று ஒரு பொருள் இப்படி கிருஷ்ண சப்தத்திற்கு பல அர்த்தங்கள் ஸ்லோகங்கள் ரூபமாகவே இருக்கின்றன இருந்தாலும் இங்கே ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் நமது உள்ளத்தை பண்படுத்துபவனுக்கு அறிவு வடிவமாகவும் ஆனந்த வடிவமாகவும் விளங்குகின்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நம் அனைவருடைய நமஸ்காரங்கள் என்றென்றும் உரித்திருக்கட்டும் அப்பேற்பட்ட கிருஷ்ணனுடைய லக்ஷணங்களை சொல்லுகிறார் அவருடைய ஸ்வரூப லக்ஷணம் என்னன்னா சச்சிதானந்த கிருஷ்ணாய வயம் நுமஹா சச்சிதானந்த ஸ்வரூபமான கிருஷ்ணருக்கு நம்முடைய நமஸ்காரங்கள் உரித்தாகட்டும் சத்துன்னு சொன்னால் தூய இருப்புன்னு அர்த்தம் சித்துன்னு சொன்னால் தூய அறிவுன்னு அர்த்தம் ஆனந்தம்னு சொன்னால் நமக்கு புரிஞ்ச விஷயம் தூய இன்பம்னு அர்த்தம் ஆக தூய இருப்பு தூய அறிவு அல்லது உணர்வு தூய இன்பம் அல்லது ஆனந்தம் இந்த வடிவமாக இருக்கிறார் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் வேதம் சொல்லக்கூடிய பிரம்மஸ்வரூபம் இந்தளவிலே இன்றைய தினம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பூர்த்தி பண்ணுகிறேன் சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதிகேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமஹா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்